அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் உழவர் திருநாள் அதாவது மாட்டுப்பொங்கல் எனும் தமிழர் திருநாளை இனிதாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுவோம் போற்றுவோம் வாழ்க அன்புடன் ஜி ரேதிகணேசன் புத்து நன்றி வணக்கம்